சத்குரு ஸ்பாமி கீ குரு கருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பகவான் அந்த கோபிகைகள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சாமர்த்தியமாக சொன்னோம் அதில் ஒரு சில ரெண்டு முக்கியமான விஷயத்தை இது நம்ம உரையாசிகள் சொல்வதை கேட்போம் வனிதா சட்டயூத்த பகான் சொன்ன இடத்துல நூறு கோடி கோபிகைகள் இருக்கிற அப்பல காண்பிக்கப்படுது நூறு கோடி கோபிகளை என்ன இருக்கும் அங்கே அவ்வளவு தூரம் இருக்குமா இது அதாவது நம்ம அவ்வளவு தூரம் இருக்குமா சரி காண்பிக்கப்படுறது தான் பிரேமை காட்டுவது அன்பு காட்டுவது அதை பத்தி நீ வந்து பிரேமை காட்டினா நான் பிரேமை காட்டுறேன் நான் பிரேமை காட்டினா நீ காட்டுறேன் நான் பிரேமை காட்டினா நீ காண்பிக்கலை இதை ஒரு கேட்டகரி சொன்னார் இன்னொன்னும் பிரேமை காட்டாதவர்கள்ட்டையும் பிரேமை காட்டுகின்றனர் அதுதான் சொன்னது வந்து பிரேமை காட்டாதவர்கள் காட்டுகிறது அப்பா அம்மா பிள்ளைகள்டு மூணாவது பிரேமை காட்டினாலும் சரி காட்டாட்டும் சரி இவர்கள் பிரேமை காட்ட அதுதான் சொல்லிட்டு இருந்தது வந்து ஆத்மாராமா இன்னொத்தர் இது ஆத்மாராமர்கள் நூற்றி ஆப்த ஆத்மாராமா ஆத்மாவிலே ரமிக்கக்கூடியவர்கள் ஞானிகள் ஞானிகள் சுத்தஞானிகள் பிரம்ம ஜானிகள் ஆப்தகமா அடைய வேண்டிய அடைந்தவர்கள் இதை தவிர இன்னொரு வந்து ஆஹ் காட்டாதவர்கள் தான் சொன்னது அந்த தகப்பனார் பிதா போஷக அவர் வந்து நீ பிரேமை காட்டாட்டாலையும் அவர்கள் பிரேமை காட்டுக்கிறார்கள் இவர்கள் வந்து பிரேமை காட்டினாலும் காட்டாடலும் காக்காதவர்களை எப்படி இது செய்ன்றி குரு இன்னொருத்தர் வந்து குரு துரோகிகள் செய் நன்றி வந்தவர்கள் அப்போது இந்த நாலாவதில் காண்பிக்கப்பட்டதுனால அப்புறம் வந்து தன்னவர்கள் நினைத்துப்பார்களோ அப்படின்னு கோபிகள் ஒத்துரு கொத்தர் கஞ்சாடைகளால் சிரிச்சோடு இருக்கக்கூடியதை பார்த்தோன்னே பகவான் வந்து அதை வந்து அந்த ஒரு எண்ணத்தை போக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்லோகங்கள் அது என்ன என்ன சொல்கிறன்னா நீங்கள் நினைக்கிறாப்பில் வந்து நான் வந்து அப்படி கிடையாது அன்பார்ந்த பெண்மணி எனக்காக நீங்கள் வந்து லோகத்தினுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் லோக தர்மாதர்மங்களை பார்க்காமல் வேதத்தையும் ஸ்நேகத்தையும் பொறு மற்ற அதாவது பந்துக்கள் ஸ்நேகத்தையும் பொறுப்பாமல் பந்துக்களையும் மற்ற உன்ன சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டும் எங்கிட்ட ஸ்னேகம் நீடித்து அந்த பக்தி பிடிப்பு அந்த ஏகாந்த ஒரு பிரேம பக்தி இருக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுடைய பிரியமான அந்த ஆலாபங்கள் வருத்தங்களை வந்து கேட்கணுங்கிறதுக்காக மறைஞ்சு போயிட்டேன் அதனால் உங்கள்கிட்ட பிரியம் இருக்கக்கூடிய எங்கள் என் விஷயத்தில் தோஷத்தை நான் ஆரோப்பணம் செய்யாதீங்க அப்படி நினைக்காதீங்க நான் வந்து உங்கள் பிரியம் காட்டக்கூடிய உங்கள்கிட்ட கோபிகைகள்கிட்ட பிரியம் காட்டாதவனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஆத்மாராமா வாஸ்தவன் ஆப்தகமாக அதுவும் வாஸ்தவம் தான் ஆத் வேண்டியது ஒன்றும் இல்லை குரு துரோகம் பண்ண கேட்டகரி இல்லைன்னா அதே மாதிரி இது இல்லை அக்கிருத்த செய்ண்டி கொண்டவன் இல்லை அப்படி இல்லை அதனால் என்கிட்ட ஆரோப்பணம் பண்ணாதீர்கள் அது சொல்ல வந்ததுக்காக சொந்த அப்படிப்பட்ட இந்த நீங்கள் வந்து மிகவும் ரொம்ப கடினமான தீவிரமான ரொம்ப மிகவும் பலமான இந்த சம்சாரம் சொல்லப்பட்ட சங்கிரிகளை அறுத்துண்ட என்னை வந்து அனுபவிப்பதற்காக என்னை வந்து பஜித்தீர்களை சேவித்தீர்களை அப்படிப்பட்ட கபடமில்லாத பரம சுத்தமான அதாவது நிர்மலமான உங்களுடைய பக்தி கொண்ட உங்களுக்கு தேவர்களுடைய ஆயுசில் எவ்வளவு இருக்கும் அந்த ஆயுசில் இருந்தாலும் நான் உங்களுக்கு பிரித்திகாரம் பண்ணுறதுக்கு என சக்தி இல்லை நீங்கள் செஞ்ச ஒரு இப்படிப்பட்ட பக்திக்கும் எனக்கு புத்தி உபகாரம் பண்ண முடியாது அதனால நான் செய்ய வேண்டிய புத்தி உபகாரமானதையும் உங்களுடைய நல்ல செய்களால் பிரத்தி செய்யப்பட்டதாக ஆகட்டும் அப்படி சொல்லி முடிக்கிறான் கண்ணன் இந்த அத்தியாயம் முடிகிறது அதனால நான் உங்களுக்கு பிரத்தி உபகாரம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாத வாங்கிட்டு நான் செய்ய வேண்டிய புத்தி உபகாரமானதையும் உங்களுடைய நல்ல செய்கினால அதனால செய்ததாகவே ஆகட்டும்னு சொல்லி முடிக்கிறான் அடுத்த அத்தியாயத்தில் தான் அவர்கள் வந்து விடாமல் அந்த ராசலையில் செய்கிறார்கள் கண்ணன் பதினோரு வயசு முடிஞ்சு பன்னெண்டு வயசு போகிற வரைக்கும் அந்த அவர்களுக்கு வந்து அனுபவத்தை கொடுத்தான் அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கலான் திரும்பியே பார்க்கவே இல்லை அவர்களுக்கு வந்து ஆனால் கண்ணன் அனுபவத்துக்கு அப்புறம் அவர்கள் வேறு ஒன்றுமே உலகத்தில் தெரியவே இல்லை அதே அதே அனுபவத்தில் இருந்தார்கள் அப்படி இருந்தார்கள் பிரியமான பெண்களே எனக்காக நீங்க நல்லது கெட்டது நன்மை தீமைகளை பத்தி நினைக்காம லௌகிக வாழ்க்கை முறை இருக்கு அதாவது உலக இயல் இருக்கு இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படிலாம் இருக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு சோஷியல் கட்டுப்பாடு வச்சுருக்கோம் உலக கட்டுப்பாடு அந்த நடைமுறை அதெல்லாத்தையும் விட்டுட்டோம் இது தர்மம் அதர்மம் நினைக்காமல் வேரத்தினுடைய தர்ம கட்டுப்பாடு இருக்கேன் அதையும் பார்க்காமல் எங்கிட்ட ஒரு பிரியத்தையும் பிரேமத்தையும் கொண்டு உங்கள் பந்துக்கள் உற்றார் அந்த கட்டுப்பாட்டையும் விட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்கிட்ட கண்ணன்ட்ட எங்கிட்ட வரணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்ததே என்னை விட்டு அகலாமல் நீங்கள் வந்து அந்த ஒரு பக்தி நினைப்பு அந்த எண்ணம் கம்ப்ளீட்டாக தொடர்ந்து இருப்பதற்காக நான் வரைந்தேன் என்னுடைய பிரியமான நீங்கள் வந்து உங்களுக்கு அன்புக்குரிய அங்கட்டம் நீங்கள் தப்பு பார்க்காதீங்க குற்றம் பார்க்காதீர்கள் தோஷத்தை காணாதீர்கள் ஒரு தோஷம் தப்பு குற்றம் பார்க்காதீர்கள் யோகிகளாலும் கைவிட முடியாத அந்த லௌகீகமான கிரகஸ்த அந்த ஆனந்த பற்று இன்பம் சந்தோஷம் அதாவது லௌகீக சுகம் லௌகிக சுகம் லௌகிக்க சுகமான ஆசையை விட்டுடும் அது ஒரு பந்தமாக இருக்குது விலங்காக இருக்குது சங்கிலியாக இருக்குது அதை விட்டெறிஞ்சு கபடமில்லாத பரம பவித்திரமான சுத்தமான நிஷ்கபடமான பரம பவித்திரமான சுத்தமான அதாவது ஆர்ஜவமான ஒரு அன்போட பக்தியோடு என்னை வந்து அடைந்த உங்களுக்கு தேவர்களுடைய நூறு வயசு காலம்னு வச்சுருந்தா கூட அந்த எல் எல்லார வந்து நான் உங்களுக்கு பிரதி உபகாரம் கைமாறு அது செய்தர் போலாகாது முடியாது என்னால் எவ்வளோ தூரம் ஆனால் நான் என்னக்கோ உங்களுடைய அன்புக்கு கடைப்பண்ட கடன் பட்டவன் அதான் சொல்றார் பின்னால் வரும் கண்ணன் வந்து அவர்களுடைய அன்புக்காக இயங்கி வருத்தப்படுவன் சொல்லுவார் அதனால்தான் உத்தவரை பின்னால் அன்ப போகிறார் வந்தே நந்த விஜய்சினா பாதிரினம் அபிக்டதா யாசாம் ஹரிகதோத்கீரம் புனாதி பௌனத்திரியன் பின்னால் உத்தவர் சொல்லுவார் உத்தவன் யார் பெரிய ஞானி மந்திரி புத்திசத்தமானு சொல்லப்படுறது இப்படிப்பட்ட ஞானி பெரிய சாஸ்திரம் படித்த பண்ணும் எல்லாம் ஞா பரம ஞானி அவருக்கு பக்தியை காண்பிப்பார்கள் அப்புறம் நாரத பக்தி சூத்திரத்தில் இவர்கள் கோபிகள் தான் பிரமாணம் காமிச்சார் பக்தினா என்னன்னா கோபிகைகள் என்ன எப்படி இருக்காரோ அதுதான் பக்தி அப்போது அதை பார்த்து தான் தெரிஞ்சு பக்தி வந்து ஒரு ஹிருதயபூர்வமான விஷயத்தை வந்து வாக்குகள் மூலமாக சொல்லி உங்களுக்கு புரிய முடி இல்லையா எப்படி வந்து ஜிலேபி திரிக்கும்னா ஜிலேபி சாப்பிட்டாருன்னு அந்த திரிப்பு தெரியும் பாதுஷா திரிக்கிறதுனா திருட்டு தந்திருக்கும் இப்போ ஜிலேபியினுடைய திரிப்புக்கும் பாதாமல்வாவுடைய திரிப்புக்கும் பாதுஷாவினுடைய திரிப்புக்கும் சாப்பிட்டாதான வித்தியாசம் தெரியும் திருப்பு ஒன்று தான் வாஸ்தவம் அதனுடைய குவாலிட்டி கிரடேஷன் அப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இந்த பகவானுட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி அவர்களுடைய பக்தி அன்பு இருந்தது அதனால் நான் உங்கள் கடன் கடன்பட்டவன் நீங்கள் உங்களுடைய சுயமான சுபாவமாக இருக்கக்கூடிய இயல்பான சுவாவமான கருணையாலும் அன்பாலையும் என்னோட இந்த இப்படிப்பட்ட உங்களுக்காக நான் வந்து இந்த கடன் பட்டிருக்கேன் அந்த கடனில் இருந்து என்னை விடுவிச்சோன்னு மனுஷனுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் இப்படி நூறு வருஷ காலம் தேவர்களை ஆசுக்காரனா முப்பத்தாறாயிரத்தி வருஷம் தேவருடைய ஆயுக்காரம் மனுஷ காலத்தில் இவ்வளவு காலம் கோபிகளுக்கு கைக்கறி பண்ணாலும் அவருடைய அன்புக்கும் அதுக்கு உபகார அதாவது பிரதி உபகாரம் கைமார் செய்ததாக பிரதி பண்ணதாக ஆகாது அப்படிங்கிறதான் அர்த்தம் அதனால் நான் உங்களுக்கு வந்து கடன் பட்டவனாக இருக்கேன் அதனால் என்னை கடலிலேருந்து விட்டுவிடும் என்னன்னா உங்களுடைய கருணையால் அன்பால் என்னை கடனிலேருந்து என்னை விட்டு விடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி அவரே கேட்குறார் அப்போ பக்தி சாஸ்திரத்தை பண்ணியிருக்கார் பக்தி சூத்திரம் பண்ணியிருக்கார் நாரத சுவாமி அதுக்கும் பிரமாணம் ஒரு மாடல் காமிக்கிறேன்னா கோபி கேள்மார் கோபி கேள்மார் அப்படி காமிக்கிறார் அடுத்தனே பத்தி அத்தியாயம் ராசக்கிட வர்ணனம் சொல்லப்படுது அதுல ஒரு ஸ்லோகத்துல காண்பிக்கிறார் உரையாசிரியன் த்ரே திரம்ஸ்வே தட்டோ கோபி மண்டலி மத்திய கோரி பிரியா தா ரமையா மாச ி வன கேலிவிம் சோ தோஹ கோபி மண்டலி மத்திய கோஹரி பிரியாஸ்தாரமையாச கிருதினி வன கேலிவி கோபத்ரி கூட்டத்தின் நடுவில் அடைந்த கிருஷ்ணன் யமுனியினுடைய கரையில் இருக்கக்கூடிய அந்த கோபிகளுடைய அவளோட ஜலக்கிரீடை வனக்கிரீடை அப்புறம் ஸ்தலக்கிரீடை எப்படி ரமிக்க செய்தான் ஜலத்தில் வனத்தில் விளையாடினார் தளத்தில் நிலத்தில் விளையாடு இப்படி அவர் அமைக்க செய்தார் அப்போது தான் இங்கே சொல்கிறார் இந்த முப்பத்தி மூணாவது தேத்தில் அதுதான் ராச கேளி ராசலீலேன்னு சொல்லப்பட்ட ஒரு சக்தியான ஒரு விஷயம் அதனுடைய மேலே பார்ப்போம் முதலஞ்சு ஸ்லோகம் சீசுகோபாச்சா யுத்தம் பகவதோ கோபியா ருத்வாபாச்சா சுபேசரா ஜகு பிரகஜம் தாபம் தரங்கோபிதாசிரா சீசுகோபாச்சம் இத்திய इत भगवत गोप्यांथव गोप्याचा सुपेचला जगु विरगंतापम सरंगोपतिराधि त्रभत् तत् आरभत சாரவதோவிந்தசீடமீர்தியன்வித பிரீதை அனோனாவிச்சாரபதோவிந்திரீடம தீரத்யன்விட்டீ அனோனியாவிசோத்ஸவாசோ கோபீமண்டலமண்டிதோகேஸ்வரம் மத்தியே பிரவிஷேன கண்டேேடம் ஸ்ய தாசோத்சவிரவோத்தோபீமண்டலமண்டிதோகேஸ்வர பிஷேன பிரவிஷேன பிரவிஷேன கண்டேம் திரியம் எவ்வளவ ம் மேர நவது விமான சட்டம் யோகா சதா சதாராணம் ஔத்துசுக்க அப்பகாத்மன மபத்தாவது விமான சட்டம் லோகாம் சதாராணம் ஓத் ஓத்சுக்கமன தோந்துபியோ நேது நபேத்துக்கோ புஷ்பகோன் சத்தேகா தியசோ அமலம் தத்தோ துந்துபியோ நேதுகோ நிபேதுகோ புஷ்பிரட்டிய ஜகு கந்தர்பதிய தத்யசோ அமலம் தத்யசோ மூலம் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் இது தான் ராசக்கிரீட வர்ணனி ராசக்கீடையினுடைய கடைசி முடியக்கூடிய அஞ்சாவது அத்தியாயம் இதில் தான் நடக்கிறது முப்பத்தி மூணாவது அத்தியாயம் சமஸ்கிருந்த பூர்வார்த்தம் சீஸ்கோ வாச்சம் இத்தம் பகவத்தோ கோபியு வாசா சுபேசலா ஜகு விரகஜம் பரங்கோபிராஜனா தம் பகவோ கோப்பூசலா ஜகூவிர தாபம் தரங்கோபிதாசிதான் தச்சாரபரோவிந்தோ ரீடமனு தீரத்னப்பீதை அன்ோனையா அச்சாரபரோவிந்தோ ரீடம் அனுபத்தை தீரத் அன்விட பிரீதை அன்யோன்கோபி மண்டலமண்டிதோகேஸ்வரினிருஷ்ணேனே யோர்வோ प्रवृता कंठे तो निकटम प्रिय राथोत्सव संपुत्म गोपीमंडलमंडिता योगेण कृष्ण ता मध्य द्वोद्वो प्रवेटेन गृहता कंठे तो निकटम प्रिय எம் மேரன்பத்தைசரம் யோகாம் சதாராணம் உத் ஓத்சுக்கமேரம் யோகாம் சதாராணம் ஓத்சுக்கமோ துந்தியோ நேருகோ நேத்து புஷ்பகன்வதியிகா தோோமம் தோ துண்டு புஷ்பகன்வதியிக்கி தசோ அமலம் அஞ்சாவது மரும் பார்ப்பம் சுகர் சொல்றார் பரீட்சித்த எப்படி பகவானுடைய மதுரமான இனிமையான சுப்பே சலாகம் இனிமையான மதுரமான அப்படி அதான் வார்த்தையிலேயே அப்படியே மடக்கி போட்டுறாங்க பகவான் அப்படி வார்த்தைகளை கேட்டு கோபிகைகள்லாம் பகவானுடைய அங்கசங்கத்தால் அவருடைய மனோ தர அங்கோபதி ராசிராங்க அங்கசங்கத்தால் மிகவும் மனோரதங்கள் அவருடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறியதாக அணிந்து கொண்டும் அடைந்தது அப்படின்னு சொன்னால் அவரை பிட்டு அவரை விட்டு பிரிஞ்சதால் ஏற்பட்ட தாபத்தையும் போக்கிக் கொண்டார்கள் ஆமாம் அவர்களுக்கு வந்து பகவானுடைய ஒரு அந்த சரீர கிடைச்சு அதனால ஏற்க விட்டு பிரிஞ்சினால் ஏற்பட்ட அந்த துக்கம் தாபத்தை எல்லாம் விட்டார்கள் அப்படி அவர்களிடத்தை பிரீத்தி அடைந்தவர்களும் தன்ன அனுசரித்தவர்களும் அனுபுரத்தை தன் தங்கட்ட அன்பு பிரீத்தியை அடைந்தவர்களும் ஒன்றருக்கு ஒருத்தரை கைகளை கொத்துண்டு அப்படிப்பட்ட ஸ்திரீகளோட பகவான் ராசக்கடை செய்ய ஆரம்பித்தான் மந்த நாம சங்கீர்த்தன ஒரு விஷயத்தில் அந்த தி திவ்ய நாம சங்கீர்த்தனம் பண்ணுறபோது கோபிகாகிதம் பாடின அவர்கள் வந்து அந்த ஒரு பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவார்கள் அப்போது வந்து எனக்கு எதுவுமே வேணாம் உன்னத்தர வேறு வேறு வேணா அப்படின்னு அப்போ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒத்தருக்கு ஒருத்தர் அந்த அந்த அங்கனாம் மங்கனே அந்த அந்தரே மாதவம் மாதவன்ச்சு அந்தரே அப்படி ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியெல்லாம் ராசோத்சவம் ஆரம்பிப்பார்கள் அதான் சொன்ன மாதிரி குறவி கூத்து எல்லாம் ஒன்னா சென்று ஆடுவார்கள் அப்போ அவர்கள்ட ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவில் பிரவேசித்த யோகேஷ் அவனால அறிய முடியாத சக்தி வாய்ந்தவனான எப்படிப்பட்டவன் தெரியாது அப்படிப்பட்ட கிருஷ்ண பா கிருஷ்ணனால் அந்த ஸ்திரீகள்லாம் கிருஷ்ணனை தன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினைக்கிறாப்பு நினச்சிட்டு கழுத்தில் கட்டிக்கொண்ட கழுத்தில் கட்டிக்கொண்ட அந்த கோபிகளுடைய மண்டத்தில் அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த ராசக்கீடியானது குறவை கூத்து ராசக்கீடானது அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது அப்போ ஆகாசமானதையும் அதை பார்ப்பதற்காக ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட ஒரு அந்த ஒரு ஆவல் ஒரு ஆசையான பார்க்கணும் இப்படி பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசையால் மெய்மறந்த தன்னுடைய மனைவிமார்களோட அதாவது பத்னிகளோட தேவர்களுடைய விண் விமானங்கள் நிறைய மேலே ஆகாசத்தில் இருந்தது ஆகாசத்தில் அப்படின்னா பப்ளிக்காக தான் மண்டக்கான தாத்தன் அதாவது தேவர்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது அப்படியே நிறைந்திருந்தது அப்போ துந்துவி வாத்தியங்கள் முழங்கின வாத்தியங்கள்லாம் தேவ வாத்தியங்கள்லாம் முழங்கிறது புஷ்ப வருஷம் நடக்கிறது துந்துவையா நேரு புஷ்பவரட்டி என்பதும் புஷ்பா அதாவது புஷ்பங்கள்லாம் அப்படியே சொரிகிறார்கள் அவர்கள் கந்தரவதிகள்லாம் அவரவர்கள் கந்தரவதிகள்லாம் அவர்களுடைய பத்திகளோட மனைவிகளோட ஆஹ் அந்த ஒரு எந்த ஒரு அமலம் தியாக அப்படிப்பட்ட எந்த ஒரு குற்றமோ ஒரு தோஷமோ மாசோ இல்லாத பகவானுடைய கீர்த்தி புகழ் அவனுடைய சரித்திரங்களை அப்படியும் கீர்த்திய புகழ பாட ஆரம்பிக்கிறார்கள் எல்லாத்தருத்துறங்கள் பாடுகிறார்கள் அப்போ வாத்தியங்கள் கோஷிக்கிறதையும் அடுத்தது வந்து புஷ்ப வட்டி நடக்கிறது பகவானுடைய புகழை எல்லாரும் பாடுகிறார்கள் அப்படி செய்கிறார்கள் விவரமாக பார்ப்போம் சுகர் சொல்கிறார் இப்படிய பரீட்சே இப்படி பகவானுடைய மதுரமான இனிமையான அந்த அப்படியே மயக்கி போடுற மாதிரி வார்த்தைகளை கேட்ட கோபிகள்னா அவனுடையும் அவனோட ஏற்பட்ட ஒரு தொடர்பு உறவு அங்க சங்கம் அந்த அதாவது பலவிதமான ஸ்பர்சத்தால் தங்களுடைய விருப்பம் நிறைவேற்றியது அவருடைய அபீஷ்டம் நிறைவேற்றி போடுது அதனால் பிரிவால் ஏற்பட்ட ஒரு தாபம் அவரை பிரிஞ்சிருந்தார்கள் இல்லையா அதனால் ஏற்பட்ட தாபம் ஒரு கஷ்டம் ஒரு துக்கம் அதெல்லாத்தையும் விட்டார்கள் இப்போ எல்லா துக்கமும் வரைஞ்சு கொடுத்து அவ்வளோதான் அதாவது பகவான் கிடைத்தப்பறம் எல்லா இதுவும் வரைஞ்சு கொடுத்து அப்போது ஒத்தருக்கு ஒத்தரும் பிரியத்தோட ஸ்நேகத்தோடு அன்போடு கைகளை பிணைச்சிண்டு மிகவும் ஈடுபாட்டோடு தங்களையே அனுசரித்திருக்கக்கூடிய அந்த தீகளோட கோபிகளோட பகவான் கண்ணன் ராசக்கிடையும் ஆரம்பிக்கிறேன் ராசக்கிடையே ஆரம்பிக்கிறேன் அதான் ரெண்டு ரெண்டு கோபிகைகள் ஒரு கிருஷ்ணன் ரெண்டு ரெண்டு கிருஷ்ணன் ஒரு கோபிகை அப்படியே ஒரு பெரிய மண்டலம் ஒரு வட்டம் அதான் சொன்னேன் இந்த குஜராத்தில் நவராத்திரின் போது எப்படி அவர்கள் நான் வந்து ஒன்றா சேர்ந்து ஆடுகிறார்களோ அந்த மாதிரி அதுதான் குறவை குத்து அதுதான் விஷயம் நமக்கு வந்து தெரியக்கூடியதையும் நம்முடைய அது தெரிஞ்ச ஒரு புத்தியால் நமக்கு என்ன ஒரு மாடலை காண்பிப்பதனும் அதனால் கண்ணால் பரக்கூடியது காதல் கடை இதை வச்சுன்னா நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்போ இது வந்து அந்த அப்ஜெக்டிவ் இதாக இருக்குது ஒரு ஒரு உருவகப்படுத்த விஷயங்களை வந்து ஒரு மனசு புத்திச்சித்துக்கெல்லாம் தாண்டின விஷயத்தையும் மனது புத்தி புரியிற மாதிரி சொல்கிறதுக்குன்னா இதெல்லாம் ரொம்ப அப்போ கோபிகளில் வட்டமாக சூழ்ந்துருக்கார்கள் யோகேஷ் சொன்ன கிருஷ்ணன் வந்து ரெண்டு ரெண்டு கோபிகள் நடுவில் ஒரு கிருஷ்ணன் நடக்கிறான் அதான் ராச விளையாட்டு அதான் குறவை கூத்து ராசக்கீடை எப்படியெல்லாம் நடக்கிறது அவர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தனக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நடப்பு அப்படி இருந்துட்டு அவருடைய கழுத்தில் கைகளை போட்டு இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்தார்கள் ராச விளையாட்டை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆவலால் ஒரு உந்துதலால் தேவர்கள்னா அவர்களுடைய பத்னிமார்களோட நூற்றுக்கணக்கான விமானங்களில் விமானங்களில் வந்து அப்படியே ஆகாசத்தில் கூடி நிற்கிறார்கள் என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறார்கள் அப்படி அப்போ துந்துபிகள் வாத்தியங்கள்லாம் தேவ வாத்தியங்கள் முழங்குறது புஷ்பம் மாறி பூ மாறி போய்கிறது புஷ்பத்தை கூட்டுறார்கள் தங்கள் தங்களுடைய பத்னிகளோட கந்தர்வர்கள்னா கிருஷ்ணனுடைய புகழை பாடுகிறார்கள் அடுத்த ஆறுல இருந்து பத்து மூளத்திப்பம் பத்தம் மூ பூர்வம் பூணம் வலையம் நூபுராணம் கிங்கணீனோஷிதிரிபூத்ஷா துமுலோராசமண்டம் நூபுராங்கணீனோஷிதம் சிவாணூராசமண்டம் தும் திராஜு தாபி பகவந்தேசுர மத்தியமணிநைமாரகோய அதி शुभे ताभि भगवान्वकेश मध्यमणिना यहां भुज विजुर्भ सस्मृतेर्भ्रू विलासै वज्यन्म्यलकुजपट मुख्या, कुंडलैर्घंडलोल शिध्यन्मुख्यबरचना ग्रंथय कृष्ण गातस्थं तड़दीवता मेघचक्रे विरेजुम पादनियासुर् सस्तेर्भ्रूबिलासे मध्यन्मदे चलकुचपट कुंडलैर्घंडलोल शिवध्यन्ख्यँ कबरचना ग्रंथय कृष्ण गातस्थ गात गातस्थ दीवता मेघचक्रे विरेजुं Thank you. உச்சை ஜுரு நியமாண்டோி பிரி கிருஷ்ணாபீரம் உச்சை ஜுகர் நனா ரோ கிருஷ்ணாதி தவத்தம் உச்சை ஜகுரு நனோ கிருஷ்ணபிமர்ஷிதீமாவித உஜிதீயாசாவி தரவ்வோஉன்ன காச்சுசமக்குந்தரமிஷிதா உன்னி பூஜிதா பிரீயதாது தடே துவம் உண்ய தனம் சகவதா பத்தாவது ஸ்லோகம் ஆறு பத் மறுடையும் மூலத்தை சேவிப்பும் रा वल नाम, नाम किंकणीना चोषिता स्रियाण भूत शब्द तुम रासमंडल வலையூபுராம் கிங்கணீனோஷித்தம் சிரியபூமோராசமே திராே தா பகவேவிக்கேக மணிநைமா மகாமரகோய து தவிகேவிக்கேக மணிநைமாகோய பதநியசிகேபுஜவிபுவிலாசை बध्यन्मध्ये चलकुचपट कूले गंडलोल शु्यन्मुख्यबरचनाथ कृष्णवध गाय तस्थिवता मेघचक्रे विरेजु पादनियासी भुज विदुदे सस्फितभ्रुविलासै बे चलकुचपट कूल खंडलोल शु्यन्मुख्यँ कबरचनाग्रंथ कृष्णवस्थ गाय तस्थिवता गाय तस्थिवत मेघचक्रेरेजु उचुर नृत्यम रक्तको रिप्रििया कृष्णा सूदिदीता गीते निर्मावृत उच्चुगुर रक्तको रिप्रििया कृष्णा सूदिता है गीते निर्मावृत का सुकुंदन स्वरिश्रिता उन्नी उन्नी पूजिता तेन प्रीयता साधु साध्व तदेव ध्रुव उन्नी अस्थवता थ कातिरसम मुकुंदेन स्वरतिरमिश्रिता उन्न पूजिता तेन प्रियता साधु साध्वी